பாடம் முன்னூற்றி ஐம்பத்தி நான்கு ஒரு பெண் இறந்த ஒருவருக்காக மூன்று நாட்களுக்கு மேல் துக்கம் கடைபிடிப்பது கூடாது ஆனால் தன் கணவனுக்காக நான்கு மாதம் 10 நாட்கள் துக்கம் கடைபிடிக்க வேண்டும்